श्रीदक्षिणामूर्तिशिकेन्द्र दीपा सूत्रकृत मुद्रम श्रीशंकर भाष्यकत यतीन्द्रम मद्देशिचा नमा विचदशी नाटकदीप प्रकरण मुदर्श பரமாத்மாந்த பூர்வம்மாயையயமேவீவ प्रविष्टो देवता விவாத்தே பிரவிஷோ மதமே देवतां अनेक जन्म, जन्म स्वविचारं மஸ்விச்சார்கீதிச்சாரே வினா மாயிய வித்யாரண்ய சுவாமிகள் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை இந்த பஞ்சதசிங்கிற ஒரு உயர்ந்த நூலில் முறையாக பல இடங்களில் திரும்ப திரும்ப தத்துவத்தை விளக்கி சொல்லிருக்கிறார் அதில் இந்த நாட்ட தீபத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு கிரமமாக விஷயத்தை சொல்லுகிறது முதல்ல பார்த்தோம் பிரம்மந்தான் மாயையினால ஜகத்தாக மாறி அந்த ஜகத்தில் ஜீவர்களாகவும் ஆயிற்று உண்மையிலேயே பரமாத்மா மாற கிடையாது மாறியவர் போல காணப்படுகிறார் நாம இந்த உண்மையை ஆழமான மனசுல புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் கேட்டா வரிசைய திரும்ப இதிலிருந்து போகணும் இல்லையா நாம் வந்து பரமாத்மாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இதனுடைய தாற்பயம் என்னன்னா நம்மளை நாம பரமாத்மாவாக பிரம்மமா புரிஞ்சுக்கணும் அதற்கு விசாரம் தேவைப்படுகிறது அதை சொல்லுகிறார் விஷ்ணுவாதி உத்தம தேகங்கள்ல எல்லாம் அவர் தேவதையாக ஆனார் மர்தியாதி அதம தேகங்கள்ல எல்லாம் அவர் கொண்டு அந்த உத்தம தேகத்தில் இருக்கக்கூடிய உத்கிருஷ்ட உபாதிய பூஜை பண்றார் நிகிருஷ்ட உபாதியில் இருக்கிற பரமாத்மா உத்கிருஷ்ட உபாதியில் இருக்கக்கூடிய பரமா அதான் பரமாத்மாவோடு சேர்ந்து இருக்கிற உத்கிருஷ்ட உபாதியை நிகிருஷ்ட இருக்கிற இந்த பரமாத்மா பூஜை பண்றார் புரியல புரியறதுக்கு அதாவது இவருக்கு நாம் பரமாத்மாங்கிற எண்ணம் தெரியலை ஆனால் விஷ்ணுவாதி உத்தம தேகங்களில் இருக்கிறவர்களுக்கு பரமாத்மாங்கிற ஞ ஜானம் இருக்கு அதுலையும் நிறைய தாரதமியம் இருக்கு சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு இல்லை அங்கேயும் இந்திராதி தேவர்கள்லையும் அந்த பிரச்சனை இருக்கு ஆகையினால அங்கேயும் அந்த அவர்கள் உத்கிருஷ்ட உபாதியை இந்த நிகிருஷ்ட உபாதியானது பூஜை பண்ற பரமாத்மா பூஜை பண்றாங்க சொல்ல மாட்டோம் சொல்றத ஏன்னா பரமாத்மா பிரிக்க முடியாததுனால அப்படி சொல்றது நிகிருஷ்ட உபாதி உத்கிருஷ்ட உபாதிய பூஜை பண்றது ஆனா நிகிருஷ்ட உபாதியோட இருக்கிற பரமாத்மாவுக்கு தன்னை பற்றின ஜானம் மறைஞ்சிருக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் சில பேர் கேட்பாங்க அது எப்படி பிரம்மத்துக்கு அஜ்யானம் வந்தது பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு சாஸ்திரத்தோட தாற்பரியம் பிரம்மத்துக்கு அஜ்யானம் எப்படி வந்ததுங்கிறதுல தாற்பயம் கிடையாது நான் பிரம்மங்கிறதுல தான் தாற்பயமே தவிர பிரம்மத்துக்கு அஜ்யானம் எப்படி வந்ததுங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது கேட்கணும்னு தோணும் கேட்கணும்னு தோணினாலும் அந்த கேள்விக்கு விட சொல்லவும் முடியாது விட சொன்னாலும் ஒத்துக்க முடியாது நம்ம புத்திக்கு ஏற்றுக்க முடியாது நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டா நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறது அதுதான் முக்கியமே தவிர தாத்யம் நான் பிரம்மம்னு எனக்கு உபதேசம் பண்றதுல தான் தாத்பரியமே தவிர எனக்கு அஜானம் எப்படி வந்ததுன்னு சொல்றதுல தாத்பரியம் கிடையாது அஜ்ய இப்போ இருக்கு ப்ராப்ளம் இருக்கப்பா நூக்தோ நிர்நச்சம் அஸ்வனம் சுவிருட மூலம் இந்த ஸ்லோகமெல்லாம் என்ன சொல்லுகிறதுனா இதை வந்து ஏன் இப்படி நம்ம எல்லாரும் சுகதுக்கிராபலத்தில் ஜென்மத்தில் மாட்டின்றோம் அப்படிங்கிற கேள்வியே வந்து ஒரு லெவலுக்கு மேலே பேச முடியாது என்ன சொல்லுவோம்னா இப்போ பிறந்துருக்கிறதுக்கு காரணம் ஜென்மாந்திரத்தில் பண்ண கர்மானா அதுக்கு மு காரணம் என்னன்னா அதுக்கு நீ பண்ண கர்மா பண்ணுறதுக்கு காரணம் விருப்பு வெறுப்பு ராகத்வேஷங்கள்னா ராகத்வேஷங்கள்லாம் எதுனால வந்ததுன்னா உனக்கு உன்ன பற்றின ஞானம் இல்லாததுனால வந்ததுன்னா என்னை பற்றின ஞானம் ஏன் இல்லாமல் போச்சுன்னா அது அவுட் ஆஃப் சிலபஸ்னா அது வந்து டாப் புஸ்தகத்தில் இல்லைப்பா அது வந்து புஸ்தகத்தில் அதனால நீ என்ன பண்ற இப்ப உனக்கு வந்து உனக்கு அஜ்ஞானம் எப்படி வந்ததுங்கிறது முக்கியமா உனக்கு ஜானம் வேணும் ரெண்டு முடிவு வேணும் அஜ்ஞானம் எப்படி வந்தது அப்படிங்கிறது உனக்கு முக்கியமா எனக்கு இப்ப ஞானம் வேணும் அப்படிங்கிறது முக்கியமாட்டா பதில் என்ன சொல்லுவோம் அஜானம் எப்படி வந்ததுங்கிற விசாரத்தை விட்டுடு ஞானத்தை பெறுவதற்கு வழியே பாருங்கள் இப்போ எனக்கு வயிற்று வலி வந்துடுத்துன்னு வச்சோம் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோம் அல்ல வயிற்று வலி வந்து வயிற்று வலி வந்து சொன்னால் எதுனால் வந்துடு என்ன நான் வந்து டாக்டர்கிட்ட போகலை டாக்டர்கிட்ட போகாமல் எல்லாம் வந்து இது எதனால் வந்துது தண்ணினால் வந்துதா சப்ஜினால் வந்துதா என்ன இல்லை எதனால வந்து சப்பாத்தியில் இருக்கிற எண்ணெயினால வந்துதா இல்லை கோயிலில் சாப்பிட்ட பஞ்சாமிரத்தினால வந்ததா சும்மா நானாக இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்புறம் வந்து கெங்க ஜலத்தை போய் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து எடுத்து குடிச்சேனே அதனால வந்ததா இது இந்த விசாரம் பண்ணால் உண்மைக்கு தெரியுமோ டாக்டரே வந்து அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் தானே தவிர இப்படின்னு சொல்ல முடியாது இதுதான் இல்லை எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கு சாஸ்திரத்துல அதான் கடைசியில் என்ன போட்டுட்டோம்னா மாயான்னு போட்டுட்டோம் மாயா வித்யான்னு போட்டது காரணம் என்னன்னா புரியாத எத்தனை ஜென்மா எவ்வளவு தலைவீழ தபஸ் பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியாது ஆனா இதுல இருந்து விடுபடுறதுக்கு உபாயம் சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்துருக்கு ரோக நிவத்திக்கு உபாயத்தை பார்க்கறது முக்கியமா ரோகம் எப்படி வந்துதுன்னு விசாரம் பண்றது முக்கியமானது ஆனா ரோகத்துக்கு காரணத்தை கண்டுபிடிச்சா தான் ரோகத்தை நீக்க முடியும் அத ஒத்துக்கிறேன் அதுல ஒண்ணு இல்ல ஆனா அந்த ரோகத்துக்கு காரணம் ஏன் வந்ததுன்னு கேட்டா என்ன சொல்றது ரோகத்துக்கு காரணம் இதுதான் பண்ண அது ஏன் அப்படி பண்ணித்துன்னு கேட்டா என்ன சொல்றது என் பிரார்த்தம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்குன்னு சொல்ல அதுக்கு பதில் சொல்ல முடியுது ரோகத்துக்கு காரணத்தை தெரிஞ்சு கொண்டாலும் கூட அந்த ரோகத்துக்கு காரணம் ஏன் வந்ததுங்கிற கேள்வியா அந்த பாவம் ஏன் வந்தது கேட்ட அப்படி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் முடிவே இருக்காது அதனால ரோகத்தை நீக்கிக்கிறதுக்கு வழிய பாருப்பா அதனால இங்க என்ன சொல்றோம்னா நம்முடைய அஜானத்தை நீக்கிக்கிறது அஜானம் ஏன் உண்டாயிற்று என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அதை புத்திபூர்வமாக சொல்கிறோம் அதுக்காக வேண்டிய நீங்கள் அதை வந்து உண்மையை சொல்லாமலேயே அதை வேண்டாம் நெகேட் பண்ணுறீங்களே இல்லைல்ல அதை சொல்ல முடியாது அதனால் நான் முடியாதுன்னு சொல்கிறேன் சொல்ல முடியாததுனால தான் அதை சொல்ல முடியாதுன்னு ஓ ஓப்பனாக சொல்கிறேன்னே தவிர சொல்ல முடிஞ்சால் ஏன்னால் சொல்ல முடிய சொல்லாமல் இருக்க போகிறேன் இல்லை அஜானம் இருக்குங்கிறது தான் தெரிஞ்சுருக்கே தவிர அஜானத்துல இருந்து எப் அஜ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் உபாய சாஸ்திரம் சொல்றதே தவிர அஜானம் ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது நீங்க தேடவும் வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வேண்டியது இப்ப என்னன்னா நிம்மதி மன அமைதி மனசாந்தி என்ன வேணாலும் பாஷையில போட்டு ரொம்ப ஜென்மாவில் பூஜை பண்ணி பல ஜென்மாக்கள்ல பூஜை பண்ணதுக்கு பிறகுதான் என்ன ஆத்ம விசாரம் தன்னை பற்றி ஆராய்ச்சி ஆத்ம விசாரம் பண்ணுவதற்கு விரும்புகிறான் ஆராய்ச்சி செய்வதற்கு விரும்புகிறான் எப்படி சிரவண மன நிதித்தியாசனம் செய்வதற்கு விரும்புகிறான்னு சாஸ்திர பாஷையிலேயே போட்டுக்கணும் ஞான யோக சாதனத்தை மேற்கொள்ளுகிறான் விசாரம் பண் அதாவது சங்கராச்சாரியார் விவே விவேக சூடாமணியில் சொல்கிறார் நீங்கள் எத்தனைதான் பூஜை பண்ணினாலும் இங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது அது இந்த இடத்துல சொல்கிறதுக்கு எனக்கு சாதாரணமாக பிடிக்காது குரு தேங்கா சாகர கமனம் நீங்கள் இங்கே கோமுக்குன்னு இருக்குது அதுலேருந்து நீங்கள் யாத்திரை கிளம்பி நடந்தே கல்கத்தாவில் கங்கா போய் சேர்கிற இடம் இருக்கே சாகரம் கங்கா சாகரம் அது வரைக்கும் நீங்கள் யாத்திரை பண்ணாலும் சரி குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் நிறைய நீங்கள் வந்து விரதங்கள்லாம் திங்கக்கிழமை விரதம் சோமவார விரதம் ஆமாம் ரெண்டு ஒன்று தான் அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் என்ன விரதமெல்லாம் இருந்தாலும் சரி அத்தவா தானம் நிறைய நான் வந்து நான் வந்து ஒரு இத்தனை லட்ச ரூபாய் தானம் பண்ணிவிட்டேன் அதுவா தானம் குருதே கங்கா சாகர கமனம் ரத்த பரிபாலனம் அதுவா தானம் சர்வ மதேன முக்தி நிதி ஜன்மசத்தேன தாய்மான் சொன்னார் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமியை பரப்பாக வளமாக வந்தும் பறவை இடை மூழ்கியும் நதிய நதிகளிட மூழ்கியும் எழுநா மத்தியில் நின்றும் அக்னியில் நின்றும் எல்லாம் வந்து இத்தனை பண்ணினாலும் ஞானம் அல்லது அலால் முக்தி கை கூடுமோ நீ எவ்வளவுதான் நீ என்ன பண்ணாலும் ஞானம் வரும் மோக்ஷம் கிடைக்குமாங்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா என்னத்தையாவது பண்ணி மறக்க பார்க்கறாங்க அதாவது எல்லாரும் பிரச்சனைய ஆராய்ச்சி பண்ணி பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு பிரச்சனைய சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணலை கரெக்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை மறக்கணும்பா எல்லாத்தையும் மறந்து அப்படியே காத்துக்கணும் ஒண்ணு குடிக்கணும் இல்லாட்டி ஏதாவது சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் கவலையை மறக்கிறது பார்த்துக்காக சீரியலை பார்க்கணும் அங்கேயும் கவலையா இருக்கு அது என்னாக போகிறதோன்னு கவலை இது இது வியாவகாரிக துக்கம் அது பிராத்திபாசிக துக்கம் எல்லாம் சேர்ந்து டிவியை பார்த்து மறக்கணும் என் கவலை எல்லாம் மறக்கணும் அப்புறம் வந்து சங்கீதத்தை கேட்டு மறக்கணும் எந்தையாவது பண்ணி இல்லாட்டிங்கிறது வேறுதா ஊருக்கு போயிடுறோம் ரிஷிகேஷத்துக்கு போய் என்னென்ன கவலை எல்லாம் மறந்துட்டு இருந்தேன் கவலையை மறக்கிறத கவலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் கவலையை எதிர்கொள்ளணுங்கிறது கவலைய எதிர்கொள்ளணும் வள்ளுவர் சொல்றாரு இடுக்கண் வருங்கால் நகு நகர்றதுன்னா இடுக்கண் வருங்கால் நடு நகு அதனை அடுத்து ஊறுவது அக்தொப்பது இல்லை கஷ்டம் வர்ற போது கஷ்டத்தை பார்த்து சிரிண்ணா சிரிக்கிறது ஞானம் வேணுமே ஞானம் இல்லாமல் கஷ்டத்தை எப்படி பார்த்து சிரிக்க முடியும் கஷ்டம் வர்றபோது கஷ்டமாகவே ஆயிடுறோம் இந்த குரலில் நிறைய சொல்கிறார் வேள்வர் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கற் படுங்கிறார் அடுக்கி வருதான் ஒன்று ஒன்றா வருதான் ஏதோ ப்ராப்ளம்னா இவருக்கு ப்ராப்ளம் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம்னா அவன் பையனுக்கு வந்துடுத்து பையனுக்கு வந்துருந்தா மாமனாருக்கு வந்துடுத்து ஒரே வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது ஏதாவது சாந்தி பரிகாரங்கள்லாம் பண்ணணும் நவகிரகோமங்கள் சுதர்சனமும் அதெல்லாம் நிறைய பண்ணா ஏதோ உள்ள பிடிச்சிருக்கு உள்ள வந்திருக்கு எல்லாம் போகணும் வள்ளுவர் சொல் அடுக்கிணும் அழி இடுக்கன் இடுக்கட்படுங்க அந்த கஷ்டமே பார்த்து இவனை நம்மளை கஷ்டப்படுத்த முடியலேன்னு அதை ஓடிப்பிடுவான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நிறைய சொல்லலாம் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் இன்னொரு இடத்துல சொல்றார் வள்ளுவர் அதே வரிசையில் சொல்றார் நீ கஷ்டத்தையே சந்தோஷமா எடுத்துக்கின்றியானா உனக்கு கஷ்டம் கொடுத்தவங்க கூட உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்கிறார் இது ராஜாவுக்கு சொன்னது ஆனா எல்லாருக்கும் பொதுவானது இன்னாமை இன்பம் என ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு இன்னாமை இன்னாமைன்னா துக்கம் இன்பம் என உன அது அதுவே கஷ்டத்தையே சுகமானி எடுத்துக்கிறதுக்கான புத்தி சக்தி உனக்கு இருக்குமானால் அது வந்து உன்னுடைய பகைவனும் போற்றத்தக்க பெருமை உனக்கு ஏற்படும் ஒன்னார் விளையும் சிறப்பு இ நிறைய இருக்கு மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து நிறைய இருக்குது அதில் நான் போய் இப்படிப்படி அங்கங்கேயும் சொல்லுவேன் அது ஆர்டரால்லாம் சொல்ல மாட்டேன் இந்த மாட்டு வண்டி இருக்க அது பள்ளம் மேடு என்ன அப்படியே இழுத்துன்னு போகுமா பத்து மடுத்த அழி போகாம இருக்கணும் கஷ்டம் வந்து நம்ம புத்தி எல்லாம் வீணாக்கிடப்படாது துன்பத்தை ஆராய்ச்சி செய்யணும் ஏன் துன்பம் வருகிறது துக்கம் ஏன் எனக்கு வந்திருக்கு இந்த துக்கத்தில இருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு கொஞ்ச நேரம் சிவ மூலிகையும் பாங்க கஞ்சா சிவ மூலிகையா அங்க இருந்து இங்க வந்துடுறேன் பாவம் இங்க வந்து என்ன பண்ணுவான் நான் அதை வந்து அப்படியே கஞ்சாவை போட்டு ஹூ ஊன்னு ஊதிண்டு அப்படியே தேகுது எல்லாம் வந்து இங்கே இப்போ அஷ்டாத்தியாயை திறந்தாலே பாணியை திறந்தாலே இன்னமும் பண்ணுவது அதில் இதெல்லாம் இது இது நீ வந்து வேதாந்தம் படிக்கணும்னா வியாக்கரணம் படிக்கணும் தர்க்கம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும்னால இத்தனையும் படித்து எனக்கு சாஸ்திரத்தை படித்து ஞானம் வந்து நான் இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு இது அதோட கஷ்டமாக இருக்குது அங்கே இருக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் இங்கே வந்தால் இதை படிக்கணும் வேறு சொல்கிறீங்க அதில் நான் எல்லாம் மறந்து இருக்கணும் பேர் என்ன சப்ரெஷன் நீங்க அடக்கி வைக்கிறீங்களே தவிர துக்கத்தை நீங்க ஒன்றும் நீக்க முடியாது அப்படியே நிறைய துன்பத்தை நீங்க அடக்கி அடக்கி மறந்து மறந்து பழகினா என்ன பெருசா வெடிச்சு எத்தனை பேர் என்ன உபதேசம் பண்ணாலும் கேட்க புரியாது அதனால துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும்னா விசாரம் பண்ணணும் நிறைய பேர் வந்து பூஜையை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அது ஏதோ ஒரு வழியில மறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்களே தவிர யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விச்சாரம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை சங்கராச்சாரிய சொல்கிறார் சித்தையே கர்ம நூலே வச்சாரே நச்சித் கர்மகோட்டி நோகேனாலையும் முடியாதப்பா பட்டன் ஷாஸ்தா குறன் கர்மா தேவான் பயன்பேவா ஆத்க்கிய போதேன வினா விமுக்திர் நசித்தி பிரம்மசதாந்தரே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க இந்த விசாரம் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்காத வரைக்கும் மோக் நினைச்சே பார்க்க முடியாது நிறைய ஆண் இதுல பஜனையை பாடி மறக்கிறது அதை பாடி மறக்கிறது உட்காந்து விசாரம் பண்ணப்பா ஏன் கஷ்டம் வந்ததுன்னு விசாரம் பண்ணு நீ யாருன்னு விசாரம் பண்ணு அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு அது அது வந்து அது ஒரு முறை அப்படின்னு அதை விட துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு விசாரம் ஒன் ஆஃப் தி மெத்தட அப்படி கிடையாது ஒன்லி மெத்தட் எத்தனையோ மெத்தட் இருக்குப்பா அதில் ஒன்று நீங்கள் வந்து கடவுளை பூஜை பண்ணியே உங்கள் கஷ்டத்தை மறந்து விடலாம் அப்படிலாம் கிடையாது பூஜை பண்ணியே ஜபம் பண்ணியோ தியானம் பண்ணியோ மாத்திரம் இல்லை அதெல்லாம் விசாரம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தையை கொடுக்கும் அப்படி தான் சாஸ்திரத்தில் வியவஸ்தல்லப்பட்டிருக்கு மறக்கடிக்கூடாது முறைய மாத்தணும் துன்பம் வர்றபோது அந்த துன்பத்தை நாம நோக்குகின்ற திருஷ்டி இருக்கே அந்த திருஷ்டினா என்ன கண்ணு இல்லை அதை பாக்குற முறை இருக்கே அதை நாம மாத்தணும் அது நம்மள துன்பம் நம்மை துன்பம் வந்து நம்மளை மூடுறதுக்கு நாம் அனுமதிக்கக்கூடாது ஓவர் பவர் பண்ணுறதுக்கு துன்பத்தை நாம் ஓவர் பவர் பண்ணணுமே தவிர துன்பத்தை வந் துன்பம் நம்மளை வந்து ஆளக்கூடாது இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி நாம் தான் ஆளணும் து இன்பமோ துன்பமோ நம்மை நம்முடைய அறிவை ஆளக்கூடாது நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடக்கூடாது மாஷ்டா சத்தியம் நல்ல விசாரம் பண்ணினா இந்த அஜானம் நீங்கி விடுகிறது என்னது என்னதுன்னா அத்வயானந்தபூர்ணா பரமாத்மா அவசிஷ்யே அப்படி போட்டுக்கணும் தானே பரமாத்மஸ்வரூபமாகிய தானே தானாக இருக்கிறான் அது பரமாத்மாவை ஆயிடுறான் ஆயிடுறான்னா இங்கே ஏன் வச்சுக்கணும் தப்பானது நீக்க நேற்றுக்கு அதை சொன்னேன் அதாவது இங்கே புதுசாக ஒன்றும் உருவாகிறது இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீக்கி விடுறான் பரமாத்மான்னு சொல்லி சொல்றார் நோ ஷன் அப்படின் இந்த நோஷனை எல்லாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறான் அடுத்த அனந்த சயிப்போஸ் ி அனந்த சயித பிரோஸ்வ என்ன மோக்ஷரூபம் என்னங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமா சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு கடவுளை பத்தின அறிவு நம்ம பத்தின அறிவு உலகத்தை பற்றின அறிவு உலகத்தை பற்றினா உலகத்துக்கும் கடவுளுக்கு இருக்கிற சம்பந்தத்தை வச்சுன்னு சொல்கிறது அப்புறம் பந்தத்தை பற்றின ஞானம் மோட்சத்தை பற்றின ஞானம் பந்தத்துக்கு காரணமானதுங்கிறத பற்றின ஞானம் மோட்சத்துக்கு காரணமான ஞானம் இந்த ஏழு விஷயம் எந்த சாஸ்திரத்துலையும் பேசணும் அப்படி பேசினா தான் அது பேர் இந்த ஏழு விஷயங்களை சாஸ்திரம் விளக்கினாத்தான் அது எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் சரி அது தர்சனம் என்று அழைக்கப்படும் நம்ம சொல்கிற ஷட் தரிசனங்களும் இந்த ஏழு விஷயங்களே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக சொல்லுகிறார்கள் ஜீவஸ்வரூபம் ஜகத் ஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் பந்தஸ்வரூபம் மோக்ஷஸ்வரூபம் பந்த காரணம் மோக்ஷ காரணம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா பந்தம் என்னது மோக்ஷம் என்னதுன்னு சொல்லுகிறது சங்கராச்சாரியார் வந்து விவேகச்சூடா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு முமுக்ஷத்துவம்னா என்னன்னு அதுக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா முமுக்ஷத்துவம்னா மோட்சம் அடையணுங்கிற ஆசை அந்த மோக்ஷம் அடையணுங்கிற ஆசைய புரிஞ்சு அவன் மோட்சத்தை விரும்புகிறாங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவ அதாவது அகங்காரம் முதல் தேகம் பர்யந்தம் அஜானத்தினால கற்பிக்கப்பட்ட பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு அது எப்படின்னா ஸ்வஸ்வரூப அவபோதேன தன்னை பற்றிய அறிவை பெறுவதனால் முக்தி அடைய விரும்புவதற்கு பெயர்தான் முமுக்ஷுத்வம் என்பதாகும் வேற எங்கேயும் இந்த மாதிரி பார்க்க முடியாது வேற எந்த புத்தகத்திலையும் அது இப்படி சொல்லலை முமுக்ஷத்துவம்னா மோட்சம் அடையணும்னு ஆசை என்ன மோக்ஷம்னா என்னன்னு புரிஞ்சுண்டு மோட்சத்தை விட விரும்புறான்ங்கிறத சொல்லியிருக்கு அது இருக்கட்டும் நிறைய விஷயம் வரும் இங்க என்ன IRANDATRA சொல்லுகிறார் பரமாத்மஸ்வரூபமாகியா சத்வயத்வம்னா என்ன இருக்குறதுதான் துக்கத்துக்கு காரணம் இரண்டற்றதாய் ஆனந்த ஸ்வரூபமாய் உள்ள ஆத்ம தத்துவத்திற்கு இரண்டாவதாய் உள்ளதாய் இருப்பதும் துக்கத்துடன் இருப்பதும் பந்தமாக சொல்லப்பட்டது அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு என்ன துவைத்தம் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கணும் துவைத்தம் சொன்னா அர்த்தம் நிறைய பல்வேறு பேதங்கள் எல்லாம் வர்ணித்து முடிக்க முடியாது எத்தனையோ விதமான வேற்றுமைகள் நம்ம வாழ்க்கையில் பார்க்கிறோம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் ஆக அறியப்படுறது வேற்றுமை உடையவைகளாக இருக்கிறது ச வேற்றுமையோட சேர்ந்திருப்பதுதான் சொல்லப்படுகிறது அதாவது அதனால துக்கம் துவைத்தம் துவைதத்தினால துக்கம் அதனால என்ன பண்றோம்னா அந்த துக்கத்தோட நம்மளை இணைச்சிக்கிறதுனால அதுக்கு பேர் பந்த புரோகா இருமை உணர்வு இந்த இருமை உணர்வு இருக்கிறதுனால துக்கத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்துடும் அறியாமையினால என்ன பண்ணுறோம்னா இது வந்து சத்தியம்னு நினைச்சுடும் நமக்கு வர்ற துன்பம் உண்மை நமக்கு வர்ற இன்பம் உண்மைன்னு நினைக்கிறோம் இன்பமும் உண்மை கிடையாது துன்பமும் உண்மை கிடையாது ரெண்டுமே உண்மை கிடையாது இல்லை சத்வயத்வம் சிதா துக்கிதா சொன்ன துன்பம் பந்தா அதுக்கு பேர் தான் பந்தம்னு பேரு ஆத்மா வந்து துவைதத்தோடு இணைஞ்சு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் பந்தம்னு சொல்லப்படுகிறது நீங்கள் போட்டுக்கலாம் இன்பமும் துன்பமும்னு கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து துன்பம் பிரதானமாக சொல்லப்படுறதுனால துன்பத்தை எடுத்துட்டு இருக்கும் ஆக இன்பத்திலும் துன்பத்திலும் உழலுவது நான் பல்வேறு பொருள்கள் இருப்பதாக கருதி இன்பத் துன்பங்களை நுகர்வதுதான் பந்தம் என்று சொல்லப்படுகிறது ஆஹ்வைத்த புத்தி சுகது சுகதுக்க அனுபவம் இதுதான் பந்தம் மோட்சம் என்னன்னு இந்த உண்மையை தெரிந்து கொண்டு ஸ்வரூபேண ஸ்திதிகி முக்திஹிதி ஸ்வரூபேண ஸ்திதிகி தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே இருப்பது முக்தி என்று சொல்லப்படுகிறது பந்தம் என்றால் என்ன முக்தி என்றால் என்ன என்ன நாம் மறக்கிறது பந்தம் என்னன்னா நினைக்கிறது புரிஞ்சுக்கிறது மோக்ஷம் அத்வைத்தவரூபமான எண்ணெய் துவைத ரூபமாக இருக்கிறவனாக நினைச்சா அது எனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கும் அதுதான் பந்தம் என்று சொல்லப்படும் ஆனால் என்னை வந்து அத்வைத்தமாகவே நான் புரிந்து கொண்டு விட்டேனே ஆனால் அதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு ஆக துக்கு அந்த பந்தம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதோட சேர்த்துக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதோட சேர்த்துக்கிறோம் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்கிறோம் அப்புறம் என்ன சொல்கிறோம் தாங்க முடியல சுவாமி இதுக்கு மேலே ஏந்தான் கடவுள் இப்படிலாம் படைத்து படுத்துறாரோ தெரியலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன பேருன்னா தாங்க முடியல உள்ள வந்து அவ்வளோ தூரம் அதுக்கு சத்தியம் அந்த துக்கம் வந்து உண்மை நினச்சின்னு இருக்கும் துக்கம் உண்மை கிடையாது ஏன்னா ரொம்ப நாளைக்கு நிக்காது அது வந்திருக்கு இருந்துட்டுமே கொஞ்ச நாளைக்கு அதுவும் இருந்துட்டு போட்டுமே எத்தனையோ சமாச்சாரம் உலகத்துல இருக்கும் கொஞ்ச நாள் துக்கம் இருந்துட்டு போட்டுவேன் அப்படி தெரிஞ்ச துக்கம் ஆகுமா அந்த அளவுக்கு தில்லு கிடையாது தில்லு கிடையாது அது சொல்லணும்னா ஏதாந்தை திரும்ப திரும்ப அதுலயே ஊறணும் இல்லாட்டி முடியாது நம்ம வழக்கத்துல கூட ஒன்று சொல்றோம்னு ஒரு வார்த்தை சொல்றோம் என்ன சொஸ்தம் ஆயாச்சா அப்படின்னு கேக்குறோம் என்ன அர்த்தம் தெரியுமா இது வந்து ரெண்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து கடையில் போய் செருப்பு வாங்கி போடுறீங்க அந்த செருப்பு சரியா இருக்கா சரியா இருக்கான்னு பார்க்குறீங்க செருப்பு போட்டதுக்கப்புறம் செருப்பு போட்டுருக்கேன் செருப்பு போட்டுருக்கேன் செருப்பு போட்டுருக்கேன் செருப்பு போட்டுருக்கேன் அப்படின்னு நினைப்போமா செருப்பு போட்டுருக்கேங்கிறது நாம் நினைக்கிறேன் அது அப்புறம் மறந்துடுவோம் அது When shoe is ஃபிட்ஸ் ஷூ shoe fits, fits shoe is forgotten. செருப்பு பொருந்தி விட்டால் செருப்பு மறக்கப்படுகிறது அது மாதிரி இந்த உடம்பு சரியில்லைன்னா என்ன அர்த்தம்னா சுவாமிஜி உட்கார்ந்து இருக்க முழங்காலெல்லாம் வலி முதுகு வலி முழங்கால் வலி நீங்க வேற சேர் ரிசர்வ் பண்ணக்கூடாது வலியா இருக்கு அப்ப என்னன்னா நான் வந்து முழங்கால உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் பரஸ்டாக முழங்கால் நான் இல்லை முழங்கால் எங்கிட்ட இருக்குது அதனால் முழங்காலில் நான் உட்கார்ந்துருக்கேன் முதுகில் இருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அது நான் வந்து ஸ்வஸ்தமாக இல்லைன்னு அர்த்தம் எனக்கு நோய் வந்து எடுத்துன்னா நம்ம கேட்குற போது ஸ்வஸ்தமாகாச்சான்னு கேட்குற போது என்ன அர்த்தம்னா உடம்பை மறந்து வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு உடம்பு இருக்கிறது உடம்பு இருக்கிறது உடம்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம என்னடாக இருக்கோம் நினைக்கிறதில்ல ஆனால் நமக்கு அந்த இது உள்ளே இருக்குது மனசில் இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த நேரம் உடம்ப நினைக்காததுனால நம்ம ஸ்வஸ்தமாக இருக்கும் தண்ணில் தான் இருப்பது பேர் தான் ஸ்வஸ்தம்னு பேர் ஸ்வஸ்மின் திஷ்டதி இது ஸ்வஸ்தா தண்ணில் தான் இருப்பது உடம்ப மறந்துரு உடம்புல நோய் இல்லாத போது உடம்பை மறந்துருக்கும் உடம்பில் நோய் வர்ற போது உடம்ப ரொம்ப நினைக்கிறோம் எதுக்காக இந்த சொல்ற இந்த திருஷ்டாந்த சொல்றேன்னு சொன்னா அது மாதிரி இது மனசுக்குள்ளே இந்த அபிமானமெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால இந்த துவைத்த புத்தியோட சேர்ந்து இருக்கிற போது நம்ம ஸ்வஸ்தர்களா இல்லை ஆனா இந்த வேதாந்த விசாரம் பண்ணி நம்மளை புரிஞ்சு கொண்டு விசாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிகிறது இந்த விசாரஜன்ய ஜானேனூப்பேன ஸ்திதினால நான் வந்து என்னிடத்திலேயே இருக்கிறேன் என்னிடத்திலே இருக்கிறேன்னு அர்த்தம் நான் என்ன புரிஞ்சு நிட்டேன் அர்த்தம் என்னை நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனே அஸ்வரூப்பேன ஸ்திதி முக்திஹி தீரியதே தாய்மான் சொல்ற உள்ளதும் இல்லதுமாய் குற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டது எல்லாம் தள் என சொல்லி ஐ என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தை பார் தோழி என் குருநாதருடைய சாமர்த்தியத்தை பாருங்க என்ன பண்ணிட்டார் குருநாதர்லையும் சொல்றார் அந்த மெய்ப்பொருளையும் சொல்றார் குருவையும் மெய்ப்பொருளையும் பிரிக்கல ஏன்னா குரு எப்பவுமே எந்த சிந்தனையில் ஆழமா இருக்காருன்னா மெய்ப்பொருள் சிந்தனையிலேயே ஆழமா இருக்கார் அதனால அவர் குருவையும் மெய்ப்பொருளையும் பிரிக்காதபடியே பேசுறார் உள்ளதும் ல்லதுமாயமாய் சில இதெல்லாம் இருக்கு அப்புறம் நேத்திக்கு இருந்து இன்னைக்கு காணாமல் போச்சு இன்னைக்கு புதுசாக ஒன்று வந்து நாளைக்கு அது போறது உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் இந்த பரம்பொருளை சொல்லி உன் உளம் கண்டது எல்லாம் தள் எதெல்லாம் நீ அறியிறையோ அதெல்லாம் நேத்தி நேத்தி நிஷேதம் பண்ணு ஆதேச நேதி அப்படி சொல்லி எல்லாத்தையும் ஷேதம் பண்ணு உள்ள உளம் உளம் கண்டதெல்லாம் தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோடி குரு அவர் எப்படி ஞானத்தில் உறுதியாக இருக்காரோ அப்படி என்னையும் உறுதியாக இருக்கும்படி பண்ணிவிட்டார் என்ன சாமர்த்தியம் வேறு அப்படின்னு சொல்லி சொல்றேன் தள்ளுங்கிறதுல சொல்கிறேன் அதை நீக்கிறது தான் இங்கே வந்து புரிஞ்சுங்க மோக்ங்கிறது அடையப்படுறது இல்லைங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் சாதனை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும் அதோ அப்போ தான் முக்தி கிடைக்கும் நம்ம இது நேர் மாற சொல்லும் நீ வந்து சாதனை பண்ணணும்னா அடையறத்துக்கு இல்லை தப்பானதை நீக்கிறதுக்கு சாதனை பண்ணப்பா சாதனையோட பர்பஸை சா சரியாக புரிஞ்சுக்கும் அப்படி உண்மையிலேயே உன்னா நீ வந்து மோட்டார் அடையிறதுக்கு ஒரு சாதனையும் தேவையில்லை இது தேவையில்லைங்கிற ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேணாம் சாதனை பண்ணும் தேவையில்லை தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் நேரம் சொல்லும் நான் இன்னும் பண்ண வேண்டாம் அதுக்காக பண்ணால் விட்றாங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சுடுவாங்க நான் வந்து சாஸ்திரம் வந்து அல்டிமேட்டாக இதை சொல்லியிருக்கு நீங்க மனச சரி பண்றதுக்கு பண்ணிட்டே இருக்க வேண்டிதான் அது எத்தனை வருஷமானாலும் மனச சுத்தரி பண்ண முடியவும் முடியாது என் மனம் எவனும் நான் சொல்லலை நீங்க அதுக்கு வேணா சாதனை பண்ணலாமே தவிர விழுந்து விழுந்து பாராயணம் பண்ணலாம் ஜப்பம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா நீங்க வந்து மோட்சம் அடையறதுக்கு சாதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதான் இந்த சுலோம்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து துவைத்த பாவனை வந்தாலே உங்களுக்கு நான் வந்துதத்துக்கு வந்துட்டேன் அத்வைதத்துக்கு போகணும்னா அத்வைதத்துக்கெல்லாம் போகிறது கிடையாதப்பா அது எப்படி இருக்குன்னா பாம்பு கயிறாக மாறணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது கயிறாக மாற வேண்டிய அவசியம் அது கயிறாக தான் எப்படி சொல்கிறோமோ நகை வந்து தங்கமாக ஆக வேண்டியதில்லை அலை தண்ணீராக கொஞ்சம் நினைக்கிறேன் உங்களுக்கு என் மனசு பெரியவர் சொல்லி இருக்கார் அதாவது என் குருவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் என் சிஷியர்கள்ட்ட நான் படிக்கிறேன் எப்படின்னு கேட்டா சந்திரசேகர பாரதி சுவாமி சொன்னது அதாவது குருக்கிட்ட என குருவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் என் சிஷியர்களிட்ட நான் படிக்கிறேன்னா என்ன அர்த்தனை கேட்டால் குரு நல்லா படிக்கிறதுக்கு அவர் முன்னாடி நான் சிஷனாக உட்காந்துட்டு இருந்தேன் அதனால் கற்றுக் கொடுத்தேன் அதனால் கற்றுக் கொடுத்தேன் இப்போ சிஷியர்கள் முன்னாடி நான் சொல்லி கொடுக்குற போது அப்போ தான் நான் கற்றுக்கிறேன் ஏன்னா புரிஞ்சால் தான் சொல்ல முடியாது புரியலை சொல்ல முடியாது அதனால இது ஒரு இது ஒரு கோணம் இல்லை இப்ப நீங்கள்லாம் இருக்கிறதுனால என்னன்னா நான் நல்லா சிந்தனை பண்றேன் அப்ப என்ன நீங்க படிக்கிறீங்களா நான் படிக்கிறேன்னு கேட்டா உண்மையில நான் தான் படிக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன அப்புறம் என்ன நீங்க யாருக்காக கற்றுக் கொடுத்தா அப்ப நீங்க படிப்பீங்க நீங்க யாருக்காக கற்றுக் கொடுக்குற போது யாருக்காக சொல்லிக் கொடுக்குற போது சரியான ஆள பார்த்து சொல்லி கொடுக்குற போது சொல்லி கொடுக்கற அப்ப நீங்க கத்துக்கிறீங்க இது ஒரு இது ஒரு கிரமம் இப்படி சொல்றது ஒன்று அதனால எதுக்கு சொல்றேன் அத்வைதைதிலருந்து அத்வைதத்துக்கு போறதெல்லாம் கிடையாது அதுதான் வார்த்தை போட்டிருக்கு ஸ்வரூப ஸ்திதிபத்தில் நிலச்சிருக்கிறது தேவையில்லாத விஷயத்தை பிடிச்சுட்டு இருக்கிறத விட்டுடுறது தான் மோக்ஷம் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் மோட்சங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் விடுறதுன்னு சொன்னேன் விடுறதுன்னா எதை விடுறதுன்னா அஜானத்தை விடுறதுன்னு சொல்லியிருக்கேன் முக உரையிலேயே சொல்லியிருக்கேன் அதில் உன்னையும் அடையிறது கிடையாது மற்றவங்களுக்கும் ஆதிசங்கரருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா மற்றவர்களெல்லாம் மோட்சம் என்பது ஒரு காலத்தில் அடையப்படுவது ஒரு காலத்தில் ஒரு பிறவியில் அடையப்படுவதாக பலரால் நினைக்கப்படுகிறது ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார்னா மோக்ஷம் என்பது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது முக்தி என்பது இருக்கும் உண்மையை அறிந்து கொள்ளப்படுவது நான் வந்து ஆகாயத்தை அடையணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீ இருக்கிறதே ஆகாயத்தில் தான்ப்பா இருக்கேன் ஆகாயம்னா இடைவெளி நான் இடைவெளியை அடைய போகிறேன் நான் இடைவெளியை அடைய போகிறேன்னு சொன்னால் அது பொருத்தம் இல்லை நீ இடைவெளியில் தான் எப்பவுமே இருக்கு நீ அதை நினைக்கிறது நினைக்கிறது சாஸ்திரம் என்ன பண்ணுகிறதுன்னா நம்முடைய ஸ்வரூபத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது அதனால தான் சாஸ்திரத்துக்கு பேர் அஜாத்த ஜாபகம்னு பேர் அஜ்ஞாத்தியாபகம் சாஸ்திரம் நமக்கு தெரியாததை தெரியும்படி பண்ணுறது சாஸ்திரம் சாதாரணமாக இந்திரியங்கள் வாயிலாக நமக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் தெரியும்படி பண்ணுறது சாஸ்திரம் அஜாத ஞாபகம் சாஸ்திரம் சொர்க்கமும் அஜ்ஞாத அஜாதம்தான் புண்ணிய பாபமும் அக்ஞாதம் தான் ஆனால் அக்ஞாத ஜாபகமாக இருக்குது ஆனால் அப்படி இல்லை நம்முடைய ஸ்வரூபமாகவே இருக்குது அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறியா நான் பிரம்மன்கிறத அறியாமல் இருக்கிறத அறிவு நினைவுபடுத்துகிறது நீ அதுவாகவே இருக்கிறாய் தத்து துவசி ஸ்வரூப்பேன ஸ்திதிஹி முக்திஹி இது ஈரியத்தை ஈரியத்தை சொல்லப்படுகிறது பந்தம் என்ன மோக்ஷம் என்ன என்னை இணைச்சு அதுதான் பந்தம் நான் வந்து அதை விட்டுட்டு என்னிடத்திலேயே நின்றே நானால் அதை பொய்ன்னு உறுதி செய்து என்னுடைய மனம் மனதில் இருக்கும் எண்ணங்கள் என்னுடைய அறிவு என்னுடைய அறிவு உடம்பு உலகம் எதுவுமே நான் நான் கிடையாது அது ஒரு காணல் நீர் இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் அது ஒரு தோற்றம் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு புரிந்து நான் என்னிடத்துலேயே இருந்துட்டால் அதுக்கு மோட்சம் அதை எப்படி நம்ம நீக்கிறது இந்த பந்தத்தை பந்தத்துக்கு காரணம் என்னங்கிறது இங்கே சொல்கிறார் மோக்ஷத்துக்கு காரணத்தையும் சொல்கிறார் விசாரேணி வர்த்ததே தஸ்மாஜீவராத்மான அவிச்சாரண நீவரா விச்சார பந்தத்துக்கான காரணத்தையும் மோக்ஷத்துக்கான காரணத்தையும் சொல்லி அந்த முக்தி அடைவதற்கான காரணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லு பந்தகா அவிச்சார கிருதா விசாரம் பண்ணாததுனால பந்தம் இருந்து கொண்டு இருக்கிறது நாம் முறையாக நம்மை பற்றி ஆராய்ச்சி செய்யாததினால்தான் நாம் இன்பத் துன்பங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி தூய தமிழில் சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும் நாம் முறையாக ஆராய்ச்சி செய்யாத காரணத்தினால்தான் அப்படியே ஆராய்ச்சி பண்ணாலும் சில பேர் அறவுரையாக பண்ணுறாங்க ஒழுங்காக பண்ணி முடிக்கணும் நன்றாக நாம் முறையாக ஆராய்ச்சி செய்யாததினால்தான் தயான சுவாமி சொல்லார் சுவிச்சாரேனம்பர் விசாரங்கிறது மாத்திரம் இல்லை சுவிச்சாரம் நல்லா விசாரம் பண்ணணும்ப்பா சுவிச்சாரம் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் என்ன துவைத்தந்தான் சத்தியம்னா இதுக்கு என்னத்துக்கு பதினஞ்சு இருபது வருஷம் படிக்கணும் துவைத்தந்தான் பரமார்த்த சத்தியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருபத்தஞ்சு வருஷமாக படிக்கணும் அதனால தெரியாததை தெரிய வைக்கிறதா சாஸ்திரமே தவிர தெரிஞ்சதையே தெரிய வைக்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு அப்போ இந்த துவைத்தம் வந்து ரொம்ப நேரம் விசாரம் பண்ணி துவைதத்தில் முடிக்கப்படாது ரொம்ப நேரம் விசாரம் பண்ணி வேற எதையோ வந்து பிராணாயாமந்தான்ப்பா மோட்சத்தை கொடுக்கும்னா கடைசியில் விசாரத்தோட முடிவே தப்பாக போய்டும் இப்படி இந்த கடைசியில் முடிவு விசாரத்தினுடைய முடிவு தப்பாக போயிடக்கூடாது அதில் முறையாக விசாரம் செய்யப்பட வேண்டும் அதுதான் பெரியவங்க சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நமக்கு மனித பிறகு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அப்படியே இருந்தாலும் ரிஷிகேசத்துக்கு வந்து நாடக தீபம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்றேன் அடையணும்னு ஆசை வரணுமே மோட்சம் அடையணும்னு ஆசை வரணுமே முக்தி அடையணுங்கிற ஆசை வர்றது ரொம்ப துர்லபம் அப்படியே அமைஞ்சுட்டாலும் நமக்கு சரியான குரு கிடைக்கணும் எங்கேயாவது நம்மளை தப்பான வழிக்கு கூட்டின்னு போகாத நமக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தன்னம்பிக்கையும் சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடிய குரு நமக்கு கிடைக்கணும் மனுஷத்துவம் முமோக்ஷத்வம் மகா புருஷ சம்ஸ்ரயா ஏதத்ரயம் தெய்வானுகிரகேதுக்கம் சிலசமயம் மனிதப்பிரவியைப் பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து மோட்சம் அடையணும்னு ஆசை வராமல் போயிடும் அப்படியே மோட்சம் அடைய அடையணுங்கிற வந்தாலும் கூட நம்ம வேற எங்கே வழி தவறி போயிடும் அப்புறம் அது வழி தவறிட்டோம் இருபத்தஞ்சு ஆயிடும் போச்சு அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா நான் ஜபம் பண்றேன் கீழே போயிட்ட மாதிரிதான் தோன்றதே தவிர மேல போன மாதிரியே காணுமேங்கிற ஒருத்தன் அவரை பார்க்கற போதே நமக்கு பரிதாபமா இருக்கு ஐயோ பார சொல்றாரு சுவாமிஜி இருபத்தஞ்சு வருஷமா நானும் பண்ணாத பூஜை இல்லை பண்ணாது என்னென்னா ஒன்றும் உலக ஆசையோடு பண்ணலை சுவாமி ஒன்றும் வேண்டான்னு வைராக்கியத்தோடு தான் பண்ணிட்டுருக்கேன் ஆனாலும் இன்னும் அந்த நிலை என்னைக்கு வருமோ தெரியல அப்படின்ட்டு அப்படி சொல்றதை கேட்குற போது என்ன ஆகுதுன்னா அத்தனைக்கு சில பேர் அதில் சாதுவாகவே இருக்காங்க சன்னியாசியாகவே இருக்காங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் என்னென்னா சரியான குரு கிடைக்கல குரு கிடைக்கல அது வழி தெரியல அதனால அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது அதுக்கு மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் யாராவது சரியான குரு சொன்னாலும் புரியாது ஏன்னா அவ்வளோ தூரம் மனசுக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் போயிடுச்சு அதில் அவங்க ஏற்கனவே இந்த ராங் கன்க்ளூஷன் சொல்கிறவங்க இல்லையா தவறான கருத்துக்களை மனசில் திணிச்சு பழகியாச்சு அப்புறம் சரியான கருத்தை சொன்னால் அது உள்ளே போகவும் போவாது பரமத்தான் சுவாமிஜி ஒரு ஜோக் சொல்லுவார் ஜோக்னா இந்த இது உதாரணத்துக்காக சொல்லுவார் அதாவது நம்ம வந்து நம்ம ரூம் கீய தொலைச்சுட்டோன்னு வச்சு கூட அப்புறம் அதுக்குன்னு ஒரு கொத்து சாவி வச்சிருப்போம் இருக்கிறதெல்லாம் போட்டு திறப்போம் திறந்து திறந்து பார்ப்போம் அப்புறம் நம்ம ரொம்ப நேரமா போட்டு திறந்து பார்த்து திறக்க முடியுமா அப்ப அதுக்குள்ள உண்மையான கீ கிடைச்சி உண்மை அந்த ஒரிஜினல் கீ கிடைச்சிடுத்துன்னு சொல்லி அதை எடுத்துன்னு வந்து திறந்தா திறக்காது ஏன்னா இத்தனை நேரம் இதுன்னு இத போட்டு போட்டு திறந்ததுனால கீய போட்ட உடனே திறக்க வருஷமா அதையும் இதையும் படிச்சு நான் அதெல்லாம் நிறைய வர்ணிக்கல அதெல்லாம் ஆரம்பிச்சா அது ரெண்டு லசா போயிட்டு இருக்கும் ஆகினால தவறான வழியில எல்லாம் ரொம்ப பிரயத்தனம் பண்ணதுல சரியான வழிய சொன்னா கூட அதை ஏத்துக்க முடியாது ஜீரணிக்க முடியாது பதியாது அதுக்குள்ளே வாழ்க்கையில் பல பாகம் போயிருக்கும் அதில் விசார விசாரம் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்கிறேன் அதுவும் விசாரத்தை சுவிச்சாரங்கிற வார்த்தையே போடுறேன் நாங்கள் ரொம்ப நாள் விசாரம் பண்ணி விசிஷ்டாத்வைதத்திலையோ துவைதத்திலேயோ வேறு ஏதாவது சித்தாந்தத்திலேயோ நம்ம வந்து முடிவு வந்தோம் நாங்கள் நான் இப்படி தான் சொல்லுவேன் நான் தான் அத்வைதவார்த்தியார் அதனால் அப்படி தான் நான் சொல்லுவேன் அவங்கள கேட்டால் அவங்கள அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் அது உங்கள் பாடு அது நீங்க வந்து உங்க புத்தியை வச்சு நாஸ்தி சுயம் பிரஜா சாஸ்திரம் தஸ் கருவதிக்கம் யாருக்கு சுய அறிவு இல்லையோ சரியா இல்லையோ அவனுக்கு சாஸ்திரத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் கண்ணு ரெண்டும் தெரியாத குருடனுக்கு முன்னாடி கண்ணாடியை கொண்டு போய் காட்டி ஆஹா நீ எவ்வளவு சுந்தரமா இருக்கே பாருன்னா அவன் எப்படி பார்க்க முடியும் அது மாதிரி நம்ம சொல்றோம் நீங்க யோசிக்கணும் உங்க உங்க புத்தியும் இவர் சொல்றது யுக்தி யுத்தமாக இருக்கா ஸ்ருதி சம்மத்தமாக இருக்கா அனுபவத்துக்கு பொருத்தமாக இருக்கா அதனால நிஜமாகவே நமக்கு மனசாந்தி கிடைக்கிறதா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால் விசிஷ்டா துவைத்தம் இருக்குது துவைத்தம் சைவ சித்தாந்தம் இருக்குது எத்தனையோ சா ஃபிலாசிலாம் இருக்குது எது வந்து சரி எது தப்புங்கிறத நம்ம இப்போ சொல்ல மாட்டோம் அதை அவங்கவுங்களுக்கு தெரியும் யார் எதை பின்பற்றுகிறார்களோ அதை பொறுத்து தான் அவங்க புரிஞ்சுக்க ால் வந்த அப்ப காரணம் என்னதுன்னா விசாரம் பண்ணாததுக்கு தான் பண்ணாதனால்தான் பந்தம் வந்ததுன்னா விசாரம் பண்ணினாத்தான் பந்தம் நீங்கும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்படி போகும்னா சரியா புரிஞ்சுண்டா தப்பா புரிந்து கொண்டது போய்விடும் அதனால என்ன பண்ணணும்னா சர்வதா விசாரையே விடாம விசாரம் பண்ணு சங்கராச்சாரியர் தான் சொல்லிடுவார் சர்வதா சந்நியாசம் கிருத்வா விசாரையே சந்நியாசத்தை பண்ணி விடாம விசாரம் பண்ணு தப்பா புரிஞ்சுனது ரொம்ப நாளாக இருக்கிறதுனால சரியாக புரிஞ்சுக்கிறத மனசில் பதிய வைக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையே தேவைப்படும் வாழ்க்கை முறையே தேவைப்படும் அதில் சன்னியாசம் மணின்னு சொல்லிவிடுவார் ஆனால் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா சர்வதா விசாரயேத் சர்வதா விசாரயேத் ஏவ நீ விசாரம் பண்ணித்தான் ஆகணும் எப்பொழுதும் பண்ணித்தான் ஆகணும் விடாமல் பண்ணணும் இல்லாட்டி தேவையில்லாத விசாரம் எல்லாம் வந்துடும் இப்போ வந்து இப்போ வர எம்பி எலெக்ஷன் வரப்போறதே யார் என்ன ஆக போகிறது இப்போ பெரிய விசாரம் அந்த விச்சாரம் அவங்களுக்கு தான் பொலிட்டீஷன்ஸுக்கு தான் அந்த விசாரம் வேணும் அவ்வளோ பார்ப்போம் நம்மெல்லாம் பண்ணலை நம்ம பண்ண வேண்டிய விசாரம் நம்ம தான் பண்ணணும் இல்லை சர்வதா ஏவ விசாரம் எதை விசாரம் பண்ணணும்னா அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன் தேவையில் பரமாத்மாவை பத்தியும் பண்ணணும் எதுக்காக எத்தனை வருஷம் பண்ணணும் விபரீதா நிவத்தி பர்யந்தம் திருட ஜான உங்களுக்கு அறிவு எனக்கு வந்து போருங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்ப எது வரைக்கும் தான் சாப்பிடணும்னு கேட்டா என்ன சொல்றது எது வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா எதுவும் உன்னோட வயிறுக்கு உனக்கு தான் பார்த்து நீ உன்னோட வயிறு தெரிஞ்சு உன்னோட உடம்பை தெரிஞ்சு நீ சாப்பிடு எது சாப்பிட்டா ஒத்துக்கும் ஒத்துக்காது தெரிஞ்சு நீ சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்து மனசுல ஒரு கன்விக்ஷன் உறுதி ஏற்படுற வரைக்கும் நம்ம விசாரம் பண்ண அது நம் மயமா ஆயிடணும் எதுவரைக்கும் சர்க்கரையில காஃபில சர்க்கரையை கலக்கணும்னா நல்லா குடிச்சு பார்த்தா தெரியும் இல்லை இல்லை இன்னும் இருக்குது போல் இருக்கு கொஞ்சம் ஊத்தி பார்த்தா அடியில் இருக்குது தெரியும் அப்புறம் ரெண்டு மூணு தூரம் இப்படி இப்படி விட்டு பாடுறதுக்கு அப்புறம் என்ன தெரியும்னா அடியில இருக்காது ஓ அப்போ கலந்தாச்சு அப்படின்னு தெரியும் அது வரைக்கும் அது அது வரைக்கும் தான் கலப்போம் அதுக்கப்புறமும் கலந்தா என்ன ஆகும் ஆறி போயிடும் தேவையில்லை அது ஒரு உதாரணத்துக்கா சொன்ன ஆனால் அதே மாதிரி இங்கேயும் மனசுல உறுதி ஏற்படும் வரையில் விசாரம் பண்ண வேண்டும் எப்பொழுதும் விசாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு பொருள் மனதில் உறுதி ஏற்படும் வரையில் இடைவிடாது விசாரம் செய்ய வேண்டும் குரு நீங்க போட்டுக்கணும் சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா சன்னியாசம் வாங்கி கொண்டு குருவை விட்டு பிரியக்கூடாதான் சன்னியாசம் வாங்கிட்டு குறைஞ்சது ஒரு வருஷம்னு அந்த சாஸ்திர விதியில் எழுதிட்டாங்க ஒரு வருஷம் குரு சொன்னதுக்கு பிறகுதான் நீ இனிமே தனியா போய்க்கலாம் நீ இனிமே என் பேரைமே என் பேரை கெடுக்க மாட்டேனால எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு நீ இனிமே நீ சுதந்திரமா மூவ் பண்ணிக்கலாம் உன் சௌரியம் எதேஷ்டம் விஹர விகர எதேஷ்டம் சஞ்சர சஞ்சர அப்படின்னு சொன்ன அதனால குருவினுடைய அனுமதி பெற்று அதுக்கப்புறம் போகலாம் சந்நியாசர் என்ன பண்ற ஜீவாத்மாவை விசாரம் பண்ணினாலே பரமாத்மாவது ஆயிடுங்கிறதுக்காக தொம்பதார்த்த விசாரம் மாத்திரம்தான் பண்றார் வித்யாரண்யசாமி ஏன்னா இப்ப நான் வந்து கடவுளை பத்தி சொல்றேன் வச்சுக்கோ கடவுள் பூரணமானவர் அவர் எங்கும் நீக்கமர நிறைந்தவர் எல்லாம் வல்லவர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஓஹோ ஆமாமா அப்படின்னு நமக்கு சந்தோஷமா இருக்கும் அது நமக்கு இன்னொரு இன்னொரு பகவானை பத்தி சொல்ற போது ஆமாமா எல்லா உலகமும் அவர் தான் அப்படின்னு ஆரான் எல்லாம் நீ பூரணமானவன் நீ எங்கும் நீக்கமர நிறைந்தவன் நீ தூய்மையானவன் என்ன சுவாமி ஏதோ என்ன புகழ்றிங்களா இல்ல உங்களுக்கு புகழ்றதுனால ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா பகவான பத்தி சொல்ற போது ஆஹா ஓஹோ அப்படின்னு கேட்டுடுவோம் ஆனா நீ அந்த பகவான் நீ அந்த பூர்ணமானவன் சொல்ற போது என்ன நீங்க சிரிக்கிறதுக்கு தோன்றது ஆனா உள்ள மனசுக்குள்ளே சொல்லு நான் விழுந்து விழுந்து கோயில நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி என்ன போய் பகவான் சொல்றீங்களே அது மாத்திர நீ பகவான் மாத்திரம் எல்லாம் நீதான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீ ஒருத்தம் தான் அப்படின்னா நானும் நீ எல்லாம் ஒண்ணுதான் அதை லேசில் நம்மளால ஜீரணிக்க முடியாது பகவான நீங்க சர்வஜன் சர்வேஸ்வரன் சொன்னா இருந்துட்டு போட்டோம் ரொம்ப சந்தோஷம் நான் நமஸ்காரம் பண்ண தயாரா இருக்கேன் பண்ணிவிடுவேன் அதை சொல்லுவோம் ஆஹா ஆஹா ரசிப்போம் நீ பூரணமானவன் சொல்ற போது ரசிக்க முடியாது ஒரு மாதிரி இருக்கும் அது எப்படி நான் பூர்ணமான என்ன போய் சுவாமி பூர்ணமானவன் வேற யாரும் சொல்லலை இவராக சொல்றாரு அதனால ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருப்பான் ஆனா அது வந்து மனசு உண்மையா ஒத்துக்காது ஏதோ ஸ்துதி வாக்கியம் மாதிரி தோணுமே தவிர ஆமா நிஜமா நான் பூர்ணமானவன் தான் அகம் விரிகரேரிவா கீர்த்தி கிரேரிவ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு சத்தியம் நான் பூரணமானவன் சுத்தமானவன் அப்படின்னு மனம் ஒப்பி உறுதியாக சொல்ல முடியாது ஆகையினால் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அப்படி மனம் ஒப்பி உறுதியாக சொல்றதுக்கு நினைக்கிறதுக்கு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு இனிமேல் இவர் பண்ண போற விசாரம் எல்லாம் தொம்பத விசாரம்தான் தொம்பதவிச்சாரம்னா என்னன்னு சாயங்காலம் சொல்கிறேன் ஏன்னா சில பேருக்கு தொம்பதம்னால் என்னென்னு தெரியாது தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் தொம்பத பிராதான்ய விசாரம் தான் சாஸ்திரங்களில் பெரும்பாலும் தொம்பத பிரதான விசாரம் தான் தற்பதம் வந்து ஒரு பேருக்கு தான் விசாரம் பண்ணுறோம் உண்மையிலே தொம்பத பிரதானந்தான் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்குறோம் ஓ ஈஷரோ குருராத் மூதவினை வோமவதுவா திணா மூத்த நம ாந்தா ஹரி ஓ